கிறிஸ்துவை வேதபாரகர்கள் மாத்திரம் சிலுவையில் அறையவில்லை அடுத்து இன்னும் ரெண்டு மூன்று கூட்டத்தார் இணைந்துதான் அந்த துர்ச்செயலை செய்தார்கள் அதில் ஒரு கூட்டத்தார் வேதபாரகர் மற்றொரு கூட்டத்தார் அவர்களோடு இணைந்து செயல்படுகிற பரிசேயர் நாம் இது இந்த மாலை நாம் பார்க்கலாம் இப்பொழுது பரிசெயனுடைய இருபத்தி காரியங்களை நாம் சிந்திக்கலாம் பரிசேயன் அப்படின்னு என்ன அர்த்தம் அன்றைக்கு மூன்று கூட்டத்தார் யூத பிரிவில் இருந்தார்கள் ஒன்று பரிசேயர் மற்றொன்று சதுசேயர் மூன்றாவது கூட்டத்தை பைபிள் சொல்லல ஆனால் டிக்ஷனரி அப்படின்னு ஒரு குரூப் மூணு கொஞ்சம் கொஞ்சம் கொள்கை வித்தியாசங்கள் உள்ளவர்கள் பரிசேயர்கள் தேவ ஆவி உண்டு என்றும் தேவ உண்டு என்றும் உயிர்த்தெழுதல் உண்டு என்றும் நம்புகிறவர்கள் சாதிக்கிறவர்கள் ஆனால் சதுசேயர்களோ மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தேவ தூதர்கள் ஒரு கூட்டம் உண்டு என்று ஒத்துக்கொள்ளாதவர்கள் ஆவியை குறித்து அவர்கள் அறிவில்லாதவர்கள் அதனால் இவங்களிட் பிரிந்தவர்கள் சதுசெயர் சதுசெயர்ன்னு சொன்னால் பழையற்பாட்டில் சாதோக் என்கிற ஒரு ஆசாரியன் இருந்தார் அவனுடைய வம்சாவளியினர் அவங்க தான் சாதகனுடைய வழி மரபினர்தான் சது செயர்களாக மாற்றப்பட்டார்கள் செயல்பட்டார்கள் அதில் இல்லை தேவ தூதர்கள் உண்டு ஆவி உண்டு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைக்காக பிரிந்தவர்கள் அவர்கள் தான் யார் பரிசெயர்கள் அதனால் அவங்களுடைய பெயர் எப்படி புரொட்டஸ்டண்ட் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பாளர்கள் என்ற அர்த்தமோ ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அரசியல இருந்த ஜனங்கள் சிலை வணக்கத்தை எதிர்த்து விசுவாசத்துக்கு மாறான செயல்களை எதிர்த்து அவங்க என்ன செஞ்சாங்க அதாவது எதிர்த்தார்கள் அதனால இவங்களுக்கு பேரை என்னது இப்போ எதிர்ப்பாளர்கள் தான் அர்த்தம் அதுபோல சதுசையர்கள் இப்படிப்பட்ட பழைய கொள்கைகளில் பிரிந்தவர்கள் வேறு பிரிந்தவர்கள் அவங்களுக்கு பேர்தான் என்னது பரிசெயர்கள் பரிசெயர்கள்னா பிரிந்தவர் முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை உலக பந்தங்களிலிருந்து பிரிந்தவனாக இருக்க வேண்டும் மாம்சீக பந்தங்களிலிருந்து பிரிந்தவனாக இருக்க வேண்டும் அசுத்தங்களிலிருந்து பிரிந்தவனாக இருக்க வேண்டும் தோல்விகளிலிருந்து பிரிந்தவனாக இருக்க வேண்டும் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு பிரிந்து உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று அப்போசலன் முதலாவது நாம் இந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஜனங்களில் இருந்து நமக்குள்ளே ஒரு வேறுபெரிதல் அவசியம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நிச்சயமாய் ஒரு விசுவாசிக்கும் அவசியம் ஒரு ஊழியனுக்கும் அவசியம் முதல் வேறு ரெண்டு விதமான வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கிறார் ஒன்று உலகத்தை விட்டு வேறுபட்டு சபைக்குள் வருவது சபைக்குள் வந்த பின்பு சபைக்குள்ளேயும் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நாம் செய்ய வேண்டும் காரணம் சபைக்குள்ளேயும் பலவிதமான ஜனங்கள் உண்டு தோல்வியுள்ளவர்கள் உண்டு பின்மாற்றக்காரர்கள் விழுந்து போனவர்கள் உண்டு பலவிதங்களில் சத்தியத்துக்கு மாறாக செயல்படுகிறவர்கள் உண்டு இவர்களையும் விட்டு நாம் என்ன செய்யணும் வேறு செயல்பட வேண்டியது அவசியம் இதை குறித்து முதலாம் குரந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பத்திலிருந்து இல்லாட்டா ஒம்போதுலேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா யாரை அதாவது முதலாவது சொல்லப்பட்டது மற்ற ஜனங்களை விட்டு அதற்கு பின்பு சொந்தனங்களில் சகோதரர்களே ஒருவன் தவறு செய்தால் அவனை விட்டு விலகுவது இரண்டு விதமான வேறுபாட்டின் ஜீவியம் கொலை செய்ய வகை தேடின ஒரு கூட்டம் அதை குறித்து நம்ம பார்க்கணும்னா மத்திய பார்க்கலாம் பல இடங்களில் பார்க்கலாம் இந்த பரிசெயன் நமக்குள்ள இருக்கிறானா அன்னைக்கு இருந்த பரிசையனுடைய நமக்குள்ள இருக்கதா நம்ம சபைக்குள்ள வந்துட்டுமே இந்த பரிசு இருக்கா பரிசெயன் வேறுபுரிந்தவன் வேறுபாட்டின் ஜீவியம் கிடைச்சி நம்ம சபைக்குள்ள வந்துட்டோம் ஆனா சிலுவையில் அறைந்த ஒரு கூட்டம் நமக்குள்ள இந்த மாலை வேளையில் சிந்திக்க போகிறோம் காலையில் கூட்டத்துக்கு நீங்க சீக்கிரமா வரணும் சாயங்காலம் கூட்டத்துக்கு சீக்கிரமா வரணும் அதுக்கேற்ற மாதிரி முன்னுக்கு வாங்கிறவங்கெல்லாம் முதலாவது மத்திய எழுதின சுவிசேஷம் மூணாம் அதிகாரம் ஏழாம் மூன்று அனைகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை விரியன் பாம்பு குட்டிகளே பரிசெயர்களை பார்த்து முதல் முதல் பைபிள்ல யோவான் ஸ்தானகம் தான் சாடுறாரு கண்டம் பண்ற என்ன பண்றாரு பரிசெயரை பார்த்து என்ன சொன்னாரே விரியன் பாம்பு குட்டிகளே சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நாம் விரியன் குட்டிகளாக இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சபைக்குள்ள வந்துட்டோம் சபைக்குள்ளே வந்துட்ட பிறகு ஞானசாணம் எடுத்த பிறகு விரியன் கூட பரிசுத்தமாக மாறி இருணும் ஒருத்தர் சொன்னாரு ஞானசாணம் எடுத்தா காக்கா கூட வெள்ளையா மாறிடுணும் கருப்பா இருக்கிற காக்கா கூட வெள்ளையா மாறி இருணும் அது போல நம்முடைய ஜீவியத்தில் இங்க வந்துட்ட பிறகு நீ விரியனா இருக்க கூடாது நாம் சபையில பரிசுத்தவான்களை எதிர்பார்க்கிறோம் விரியன் பாம்பு குட்டிகளை வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் முதலாவது நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை கொடுங்கள் சபைக்குள்ள வந்து மனம் திரும்புதல் இருக்கா ஞானசானம் எடுத்துட்டமே மனந்திரும்புதல் இருக்கா அபிஷேகம் பெற்றுட்டோமே இன்னும் மனம் திரும்புதலுடைய தன்மை இருக்கா ஆரம்ப கால அனுபவங்கள் இருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்க நம்முடைய ஜீவியத்தில் முதலாவது நம் விரியனாக இருக்கக்கூடாது விரியனுடைய தன்மை என்ன விரியனுடைய தன்மை என்ன விஷம் வாய திறந்தா டீச் பயங்கரமான விஷமான வார்த்தைகள் விரியனுடைய விஷம் அவனுடைய கீழ் இருக்கிறது நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேசலாம்னு பட்டக்கம் கொத்திடக்கூடாது அடுத்து விரி என்னுடைய தன்மை என்ன தெரியுமா காதை மூறு நல்ல ஸ்ட்ராங்காக அடைச்சிக்குவான் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு பாம்பாட்டி வினோதமாக ஊதினாலும் கண் காதை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரிய சிஸ்டர் ஏ உன்னே தான் ஏங்க உங்களை தான் காது ஸ்டா கேட்காத மாதிரி போறீங்களா விரியனுடைய ஆவி வேலை செய்தா அடுத்து பவுல் பிறகுகளை அள்ளி போட்டான் ஒரு விரியன் அனல் உரைத்து யாரை போய் பிடிச்சிக்கிச்சு அவன் கைய போய் பிடிச்சிக்கிச்சு விரியன் சிலருடைய வாய கவி அதனால வார்த்தைகள் விஷமா வருது ஒரு சிலருடைய கையை விரியன் கையை பிடிச்சிருச்சு அதனால தான் கையின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் இல்லை ஒரு சிலருடைய விரியன் கவியிருச்சு அதனால தான் கண் பார்வையில ஜெயம் இல்லை ஒரு விரியன் கவியிருச்சு அதனால தான் அவங்க நடக்கைகள்ல சரியில்லை ஆனால் பவுல் அந்த விரியனை எரிகிற அக்னியில ஒதிரி போட்டு சாம்பலாக்கினான் நம்முடைய ஜீவி விரியன் இருக்கா பரிசேரை பார்த்து யோவான் சானகன்னு சொன்னான் விரியன் பாம்பு குட்டிகளே இனி இப்ப தான் சபைக்குள்ள வரப்போறான் இவனுக்கு விரியன் பாம்பு குட்டி இந்த பாம்பு குட்டி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் பாம்பு குட்டியாவியனாயிடும் சபையவே அலக்கழிக்கிற ஒரு விரியனாக மாறிடும் அதனால மூத்த விசுவாசிகள்னு சொல்றவங்க ஒரு சபைய போட்டு அலக்கழிக்கிறாங்க அதுக்கு காரணம் இவங்க யாரு யாரே விரியன் உள்ள வானசானம் எடுக்கும்போது எப்படியோ விரியனுக்கு நினைஞ்சாச்சு ஞானசானம் கொடுத்துட்டான் அன்னைக்கு யோவான் சாணகன்னு கண்டித்தான் இன்னைக்கு கண்டிக்கிற ஊழியக்காரங்க குறைவு கண்டிக்கிற ஊழியக்காரங்களை பிடிக்காது ஒரு இடத்துல ஒரு பிள்ளை வந்துச்சு அம்மாவும் அப்பாவும் விசுவாசி அந்த பிள்ளைக்கு ஞானசாணம் கொடுக்கணும் அந்த பிள்ளைங்க நகை போட்டிருக்கு நான் சொன்ன நகையை கலத்து கொடுக்குறேன் இல்லை அப்போ ஞானசானம் கிடையாது போஸ்வாஸ் கேட்டா அவளுக்கா மனந்திருப்புதல் வரணுமா மனந்திரும்புதல் வந்தாங்க ஞானசானமே நான் கொடுப்பேன் மனந்திருப்பதிலே வரலையே உலகத்தை விடணும்னு என்ன செய்யல ஒரு நாள் நான் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் வந்து ஞானசானம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே சரி நகையெல்லாம் போட்டுதானும் பரவாயில்ல கலத்தும் போது கலத்திக்கிட்டு ஞானசானத்துக்கு எல்லாம் பேரெல்லாம் எழுதிட்டேன் பட்டுன்னு அங்கிருந்து போன இருந்துச்சு நகை போட்டு யாருக்காவது கொடுத்த சபையை கெடுத்தீங்க பாருன்னா அதோட அப்படி ஒண்ணு சபையில் ஆள் சேர்க்கணும் அவசியம் இல்ல பரவத்துக்கு வராத தேவையில்லை யோசிச்சு பாருங்க நாம சபைக்குள்ள வரும்பொழுது பிரியாணி வரக்கூடாது வந்த பிறகு பிரியாணா இருக்கக்கூடாது பிரியாணி ஏதாவது நல்ல பிரசங்கம் கேட்கும்போது தூங்குவாங்க அழகா தூங்குவாங்க காதை அடைச்சிவா முக்கியமான பாயிண்ட் நம்ம வெறி பேசுவோம் எப்படியாவது ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு அனல் முடிவு காதை இணைஞ்சிருச்சு காது கண்ணு இறுதியத்தை எல்லாம் பிசாசு இணைஞ்சிட்டான் அடைச்சிட்டான் ஒரே அடை அடைச்சிட்டான் பரிசை பார்த்து விரியன் பாம்பு என்று சொன்னார் அடுத்து மத்தையோ அஞ்சு இருபது இது காலையில நான் சொன்னேன் ஆனாலும் பரிசையனும் பதினோராம் வசனத்துல இந்த பரிசேனுடைய ஜபத்தை நான் பார்க்கலாம் என்று தேவனி மற்ற நீ வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் நீங்க தசமபாகம் கொடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உபவாசம் இல்லைன்னா நீ பரிசெயின் பரிசையனுடைய உபவாசத்தை காட்டிலும் உன்னுடைய உபவாசம் என்ன செய்யணும் அதிகமா இருக்கணும் பரிசையனுடைய உபவாசம் போல வச்சுக்கிட்டு இருக்க கூட பரிசைனுடைய உபவாசம் வாரத்தில் ரெண்டு தரம் அப்ப விஸ்வாசனுடைய உபவாசம் வாரத்தில் மூணு தரம் ஓலியனுடைய உபவாசம் வாரத்தில் ஐந்து தரம் அவன் இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப் கூட்டிகிட்டே அது அப்படினாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம சபைக்குள்ள வந்துட்ட பிறகு கொஞ்ச நாள் உங்களுக்கு தசம பாகம்னா தெரியாது ஒன்றும் புரியாது ஆனால் ஒரு லிமிட்டுக்கு வந்த பிறகு நம்ம தசவாக கொடுக்குறோம் தசமாக கொடுக்குறோம் தசவாக கொடுக்குறோன்ட்டு இந்த கதையவே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் தசவ பாகம் முக்கியமல்ல உங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கை தான் என்னது மிகவும் முக்கியமானது அதனால் நம்முடைய இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக கொண்டு போகணும் ஒன்று உபவாசம் அடுத்து தசமபாகம் இந்த காரியத்துல நீங்க ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியது அவசியம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உபவாசம் இல்லை கவனிங்க உபவாசம் இருக்கா வாரத்தில் மூணு தரம் எத்தனை பேர் உபவாசம் எடுக்கிறீங்க கேட்டா சுகரு நான் வந்து உங்களை குறை சொல்லலை எனக்கு சுகர் இல்லைங்கிறதுனால எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு ஆனால் பரலவுத்துக்கு போனா உன்னுடைய நீதி அந்த நீதியை காட்டில எப்படி இருக்கணும் அதிகமாக இருக்கணும் உன்னுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் இது எவ்வளோ ராட்சியத்தில் பிரவேசிப்பது இல்லை அவன் ரெண்டு டைம் எடுக்கிறான் நீ மூணு ட்ரிப்பாவது எடுத்து மூணு டைம் எடுக்கணும் சிலருக்குலாம் ஒரு நேரம் செத்து போற மாதிரி இருக்காங்க பேசுறது பைபிள் வாசிக்கிறது அப்படியே போய் உட்காந்து நாம இருக்கிற ஜன மூன்றாவது ஜபம் ரெண்டு விதத்தில் இருக்க அந்த ஜபம் இப்போ பதினொன்னு பனிரெண்டும் பரிசு நின்று நான் பரிக்காரர் அநியாயக்காரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதான் வாரத்தில் இரண்டு தரும் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தை தசம்பகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான் இங்க ரெண்டு ஜபம் இருக்கு ஒரு ஜபம் வந்து தனக்குள்ளேயே ஜபம் பண்றது ஒரு சில உட்கார்ந்து இருப்பாங்க என்னென்னு கேட்டா எங்கதே எங்க ஜபம் தூங்கிடுவாங்க நல்லாதான் இருக்கேன் இந்த ஆயக்காரன் விபச்சாரக்காரன் பரிகாரன் அநியாயக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போல இராதால் போமா பக்கத்தில் அவர் நிற்கிறார் யாரு பக்கத்தில் யாரும் ஜபம் கேட்கப்படுமா உன்னுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் ஒரு மனுஷன் சொல்றான் என் ஜபம் என் மடிய திரும்பி வந்தது பரிசையனுடைய ஜபம் மேல போகாது திரும்பி ரிவர்ஸ் தான் வரும் சில அப்ளிகேஷன் போட்டு திரும்பி வந்து நிற்கும் பாத்தீங்களா அதே மாதிரி சங்கீதக்காரன் சொல்றான் என் ஜபமும் என் மடியில் திரும்ப வந்தது ஒரு ஜபம் மேலே போறதே இல்லை கத்தர் வந்து மேகத்தினால மூடிடுறாரு உள்ளே விட மாட்டேக்கிறார் ஒரு பயங்கரமா ஜவம் பண்றாங்க நீ மிகுதியாய் ஜவு நான் அதை கேளேன் ஜம் கேடாம பாராட்டிக் கொள்ள தனக்குள்ளேயே ஜபம் பண்றது வாய்திர உன் வாயை விரிவாய்த்து நான் நன்மை கருதிய புறாவை போல கூவிக்கொண்டிருக்கிறேன் இன்னொரு மனுஷன் நான் புலம்பிக்கொண்டிருக்கிறேன் ஊற்று உனக்குள்ளே நீ ஜெயிச்சு உள்ள அடுத்த அப்போ சிலர் இருபத்தி மூன்று இரண்டாவது உபவாசம் தசோபாக இதைத்தான் பேசிட்டே இருப்பான் தெரியாது தனக்குள்ளே ஜெபிக்கிறது அப்படியே ஜபிச்சாலும் டம்மி தன்னையே மேன்மைப்படுத்தி ஜபிக்கிறது 23, இது பவுல் செஞ்ச வேலை பவுல் கிளப்பி விட்டுட்டான் சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறது பரிசின் ஆகி அது பவுலா இருந்தால் பவுலாவே இருந்தாலும் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசெயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து சகோதரரே நான் பரிசெயனும் பரிசுடைய மகனும் அதுக்கு சும்மா இருப்பானா பரிசோயன்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பவுலுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டையை போட்டு வம்புடுத்துட்டாங்க டைமிங் பயங்கரமான ஆள் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்சி மாறக்கூடாது அப்படி செய்றீங்களா நீ சில பிள்ளைங்க பாருங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா அம்மா மட்டுந்தான் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க அம்மா ஆமா அப்பா வந்த உடனே டபால்னு எங்கே போய்டும் மெஜாரிட்டி கூட்டிடும் இல்லையா மெல்ல போய் அங்கே போய் சேர்ந்துடும் என்னை அடிச்சாங்க என்னை எப்படிலாம் பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க எல்லாத்துக்கும் அடுத்த நாள் காலத்துல பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து அமைதியை உட்காந்துருக்கும் ஏன்னா இப்போ இப்போ வந்து கட்சி எங்க இருக்கு ஜெயிக்கிற கட்சி இதே மாதிரி நீங்களும் பண்றீங்களா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசுறீங்களா பரிசையனுடைய ஆவியே வாக்குவாதம் தான் எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் வீட்டை வந்து நீங்க வந்து நியாயஸ்தலமா மாத்தக்கூடாது உங்களுடைய வீடு வந்து சாலமோனுடைய மண்டபமா இருக்கணும் அப்ப இயேசு உலா நியாய மண்டபமா இருந்தா இயேசு உலாவமாட்டார் சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி வச்சிருந்தா அதுல எத்தனையோ மண்டபங்கள் இருந்தது ஆனா அங்கெல்லாம் இயேசு உலாவில் இயேசு உலாவின் இடத்துக்கு பேர் என்னதே சாலமோனுடைய மண்டபம் சமாதான ஸ்தலத்துல மட்டும்தான் தேவன் உலாவுவார் உன் வீடு நியாயஸ்தலம் போல கோர்ட்டு மாதிரி டெய்லி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தார் அந்த இடத்துல கத்தர் உலாவ மாட்டார் அதை நீங்க கவனிச்சுக்கணும் வீடு எப்பவும் கோர்ட்டு மாதிரி வச்சுக்கிட்ட கூடாது வாக்குவாதம் வாக்கு சொந்தக்காரன் வந்தாலும் வாக்குவாதம் அவங்க முன்னாலேயும் பஞ்சாயத்து அண்ணா வந்தா அதுவும் பஞ்சாயத்து அக்கா வந்தா அதுவும் பஞ்சாயத்து மாமனார் வந்தாலும் பஞ்சாயத்து ஊழியக்காரர் வந்தாலும் பஞ்சாயத்து இந்த ஊழியக்காரர் போய் அடுத்த ஊழியக்காரர் வந்தாலும் அதே பஞ்சாயத்து எப்படி இருக்கும் உன் வீட்டு கச்சேரியா தேவ சமூகம் இல்லை முழங்கால போட்டு உன் வீட்டை தேவ சமூகமா மாத்த தெரியாதா இல்ல வாயை அடக்கு வாயை மூடிடு ஆண்டவரே என் வாயை பொத்தி கொள் நான் இனிமே வீட்டில் பேசுறதே இல்லை சுவாமி சமாதானமா நான் போயிட்டே இருக்கேன் செவடனை போல போறேன் குடலை போல போற சொல்ல விசிகளான சிலர் இழந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் ஒரு குரூப் இதுல கொஞ்சம் விசுவாசியா மாறிட்டான் உள்ள வந்துட்டும் பழைய கதையைத்தான் நுழைக்கிறதுக்கு ட்ரை பண்றான் எப்படி பரிசெய்ய சமயத்தாரில் சிலர் யாராவது ஆயிட்டாங்க விசுவாசிகள் ஆயிட்டாங்க இவங்க உள்ள வந்துகிட்டு விருத்த சேதனம் பண்ணணும் மோசையின் பிரமாணம் வேணும் அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன கிருமையின் பிரமாணம் என்ன சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க பழைய லெவலில் கொண்டு வரக்கூடாது பழைய சுவாபங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சபைக்குள்ள நிச்சயக்கூடாது கொண்டு வரக்கூடாது ஒருவேளை வேற சபையிலிருந்து வந்திருக்கலாம் அந்த சபையினுடைய கொள்கைகள் எல்லாம் நம்முடைய சபைக்குள்ள நுழைக்க கூடாது ஒருவேளை மற்ற மார்க்கத்துல வந்திருக்கலாம் இந்துக்கள் அந்த சபையில அந்த அங்கு உள்ள மார்க்கங்கள் எல்லாம் எங்க நுழைக்க கூடாது இதுக்குள்ள நுழைக்க கூடாது அவங்க பாருங்களேன் வரிசைன் உள்ள வந்துட்டு அமைதியா இல்லாம அவன் சொல்றான் விருத்த சேதனம் திருப்பி என்னதுக்கு பைபிள் தூக்குற விருத்த தான் வேண்டாம்னு சொல்லியாச்சே விருத்த சேதனமும் இல்லை ஒன்னும் இல்லாமையும் ஒன்னும் சொல்லியாச்சே திருப்பி நீ முஸ்லீம் ஆகணுன்னா தேவையில்லை சபைக்குள்ள பழைய உலகமான காரியங்களை நுழைக்க கூடாது சபைக்குள்ள வந்து உலக பிரகாரமான ஆடம்பரங்களை சபைக்குள்ள அனுமதிக்க கூடாது உலகத்தின் வேஷங்கள் உலக வழிபாடுகள் பழைய பழக்க வழக்கம் சொன்ன அந்த பாரம்பரியம் ஒரு சிலர் இருக்காங்க சபைக்குழு ஏழாம் கிளப்பிவிட்டது யாரு கலப்பிவிட்டது பரிசேன் கிளப்பி விட்டுட்டு அமைதியாக குடும்பங்கள்ல குழப்பத்தை உண்டு பண்ண கூடாது எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டுற கூடாது ஒரு குடும்பத்தை பத்தி இன்னொரு குடும்பத்துல நீங்க எதுவுமே பேசக்கூடாது பைபிள் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா ஒரு எஜமானிட்ட போய் அவனுடைய வேலைக்காரனை பற்றி கூட இசையாத குறை சொல்லாது சொல்லியிருக்கா ஒரு எஜமான்ட போய் அவனுடைய வேலைக்காரனை பற்றி நீ குறை சொன்னா அவன் அவனை வேலை விட்டு நீக்குவான் இல்லை கண்டிப்பான் ஏதாவது ஒன்று பண்ணுவான் அந்த வேலைக்காரனுக்கு வேலை போயிடும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவான் அதுக்கு காரணம் நீ நீ உன் வேலையை பார்த்துப்போ அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி அவசியம் இதெல்லாம் தேவையில்லாது அவனுக்கு பரிசேனுக்கு என்ன பேர் கொடுத்தாரு பரிசெயரை பத்தி பேசும் பொழுது ரொம்ப கோபத்தில் பேசுறாரு இடத்துல கேட்கிறாங்க நாங்கள் குருடரா அப்படின்னு பரிசெயர் வந்து கேட்டான் ஆமா நீ காண்கிறோம் என்று சொல்லுகிற அப்படின்னா நீங்கள் யாரு குருடர்னு சொன்னார் பரிசேன இயேசு குருடன் சொன்னார் சபைக்குள்ள வந்துட்ட பிறகு யாராவது குருடனா இருக்கீங்களா எத்தின் பிரகாரமான கண்ண சொல்ல கண்கள் தரிசனம் இழந்து போன ஊழியர்கள் உண்டா தரிசனம் இழந்து போனதான விசுவாசிகள் உண்டா ஊழியத்தின் மேன்மையை குறித்த தரிசனத்தை இழந்து போனவர்கள் சபையின் மேன்மையை குறித்து ஐக்கியத்தை குறித்து இந்த உபதேசத்தை குறித்த தரிசனம் இல்லாமல் போனவர்கள் அவங்கெல்லாம் குருடர்கள் இந்த குருடர்கள் இருக்கிற வரைக்கும் சபையில ஊழியத்துக்கு ஆள் வராது இரண்டாம் சாம் பார்க்கும் பொழுது சாமுவயில் தாவிது சீகன் கோட்டையை பிடிக்க சொன்னாங்க உனைய ஒரு கூட்டம் தடுக்கணும்னு அவன் என்னன்னு சொன்னால் அப்போ பராக்கிரமசாலிகள் இருக்காங்களான்னு இல்லை இல்லை குருடனும் சப்பானியும் உன்னை அணிசுவாங்க தடுப்பாங்க ஊழியக்காரங்களை பற்றி ஒரு தெளிவான அறிவில்லாத ஒரு குருடனாக இருக்கக்கூடாது அவனுடைய பிரதிஷ்டை என்ன அவனுடைய தியாகம் என்ன அவன் என்னெல்லாம் விட்டு வந்திருக்கிறான் அவன் எதுக்காக வந்திருக்கிறான் அவனுடைய சேவையின் மனப்பான்மை என்ன அதெல்லாம் உனக்கு தெரியணும் ஒரு விசுவாசி ரஷிக்கப்பட்டு உள்ள வந்த பிறகு அவனை நீ வந்து புண்படுத்த கூடாது அவனுக்காக இயேசு மறித்தார் உனக்கு எப்படி மறித்தாரோ அதே போல அவனுக்காகவும் இயேசு மறித்த மாதிரி ஞானியா இல்லாம அறிவு இல்லாத அறிவு குறைந்தவனாக வசதி இல்லாதவனாக படிப்பறிவு இல்லாதவனாக கலாச்சாரம் தெரியாதவனாக இருக்கலாம் ஆனா உனக்குள்ள ஓடுற ரத்தமும் அவனுக்குள்ள ஓடுற ரத்தமும் ஒரே ரத்தம் தான் அதனால நீங்க வந்து ஒருவனை பார்க்கும் பொழுது குருடனை போல குருடன குருடன் போய் யானையானா எப்படி இருந்துச்சு போய் காத பிடிச்சி தடவிட்டு வந்தானா இது பெரிய முரம் மாதிரிலாம் இருக்கு ஒருத்தன் போய் வாழை போய் பிடிச்சான் இது பெரிய தொடப்ப மாதிரி இருக்குண்ணா இப்படித்தான் பிடிச்சு களையணும் கண்ணு கெட்டு போயிருச்சுன்னா இப்படித்தான் உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு ஒருவனுக்கு ஆண்டவர் குணமாக்கி விட்டா நீ என்னத்தை காண்கிறாரு மனிதர்கள் எல்லாம் நான் மரமாய் காண்கிறேன் இவனுக்கு அண்ணா குருடா குருடா தெளிவாக்கி விட்டாலும் புத்தி தெளிவாகலையே ஏசு திருப்பி இங்க வா வா நான் கிளியர் பண்ணி விடுறேன் திருப்பி கிளியர் பண்ணிட்டு இப்ப பாரு எல்லாரையும் சரியாய் காண்கிறேன் பரவாயில்ல இல்லன்னா என்ன செஞ்சிட்டு இருப்பான் னமா இருக்கூட சபைக்கு மங்களான தன்மைறும் கண்களை திறக்கிறார் பதினாறாம் அதிகாரம் பண்ணினார்கள் அடைமொழி பைபிள் என்ன சொல்லுது பொருளாசைக்காரராகிய பரிசெயர் பரிசெயனுக்கு பேர் பாருங்க பொருளாசி ஆளுங்களுக்கு பொருளாதார ஒரு சிலர் பாருங்கள் இந்த பைத்தியக்காரலாம் பாருங்கள் இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் அதே மாதிரி நம்முடைய விசுவாசிகளில் ஒரு சிலருக்கு பொருளாசு லோனு போட்டால் இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது கிரெடிட் கார்ட்லேயாவது அடித்து பொருளாக வாங்கி வச்சுருப்போம் அந்த லாபில் அது யூஸ்லெஸ்ஸாக கிடைக்கும் கேட்டால் அப்போதான் அந்த பிள்ளைக்கு எட்டு வயசாக இருக்கும் என் பொண்ணுக்காக சேர்த்து வைக்கிறம்மா எத்தனை வயசுக்கு அது பதினெட்டு வயசில் கல்யாணம் கட்டுறதுக்கு சேர்த்து வைக்கிறானா பொரு வேற ஒன்றும் இல்லை பார்த்துட்டா அதை வாங்கணும் கடன் வாங்க வாங்கைபிள் சொல்லுது பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை நீ போய் ஒரு இந்து கோயில போய் போட்டு போட்டுக்கிட்டு கண்ணத்திலையும் தலையிலையும் கொட்டி அலைய வேண்டாம் வீட்டில் கடன் வாங்கி பொருளை பொருள சேர்த்து வச்சாலே என்னது ஆராதனை பொருளாசைக்காரர் பொருளாசைக்காரராகிய பரிசெய்யர் அதை கேட்டபோது அவரை பரியாசம் பண்ணினார்களா இயேசுவ பரியாசம் ஒரு ஆவி பரியாசம் பரியாசம் உங்களுக்குள்ள வரக்கூடாது பரியாசக்காரரை கூட்டத்தில் நான் நினைச்சவில்லை உட்காரவில்லை நான் தனித்து உட்கார்ந்தேன் உங்களுடைய கரத்து நிமித்தம் சலிப்பினால் என்ன நிரப்பினேன் பரியாசத்தினால் உங்களுடைய கட்டுகள் பலத்து போகாதபடி கவனமாயிருங்க பரியாசம் அப்படி பண்ணக்கூடாது ஒரு சகோதரன் வந்து விழுந்து கழுத்து திரும்ப கூப்பிட்டா அப்படி மொத்தமா தான் என்ன செய்ய முடியும் அது எப்படியோ அந்த கழுத்துல ஒரு பாதிப்பு வந்து அவனை கூப்பிட்டா வந்து அந்த கழுத்து வந்து என்ன செய்ய முடியாது அதவனு கூப்பிட்டா அவன் ட டக்குன்னு நம்மளை மாதிரிலாம் திரும்ப மாட்டான் மொத்தமாக தான் என்ன செய்ய முடியும் கழுத்து அப்படியே நிற்கும் அப்படியே திரும்ப மாட்டோம் இதை பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணி அவனை போகும்போது பரியாசம் வரும்போது பரியாசம் அவனை கூப்பிடுறது கிண்டல் பண்றது கடைசியில் என்ன ஆகி தெரியுமா இவன் ஒரு நாள் மரத்துலேருந்து விழுந்து கழுத்து ஒடிஞ்சி போச்சு யாருக்கே இந்த நபர் இருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க கழுத்து திரும்பவே கூடாதுன்னு அப்படியே வச்சு கட்டிச்சிட்டான் நான் சும்மா சொல்லல ஜோக் சொல்ல அவர் ஊழியத்துக்கு வந்திருந்தாரு நம்ம ஊழியத்துல இருந்தாரு நான் அவர் கூட எல்லாம் ட்ரைனிங்ல விசிட்டிங் போயிருக்கேன் ஆலோச்சனா கண்டுபிடிச்சிருப்பீங்க பழைய ஆளுங்க கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஆயிட்டாரு பிரதர் அப்படின்னா போதும் அப்படித்தான் திரும்புவாரு தான் மொத்தமா மொத்தமா தான் திரும்ப அப்பதான் நான் கேட்டா இது எப்படி இது ஒரு கதடாப்பாரு என்னன்னு கேட்டா இப்படிதான் பரியாசம் பண்ணி கிடைச்சு என்ன ஆகி அது அப்படியே எனக்கு வந்து நான் கழுத்து விழுந்து கழுத்து ஒடிஞ்சி பயங்கர பரியாசமான நாள் அப்படி கழுத்து இப்படி இருந்து ஊழியத்துக்கு வந்தால் கூட அவன் பண்ணுற சேட்டை கொஞ்சம் சேட்டை கிடையாது ஒரே சோக்குத்தான் வம்பு பண்ணிகிட்டேவர் ஒரு நாள் நானும் அவரும் கிண்டியில் விசிட்டிங் போகிறோம் நாங்கள் அப்போ ட்ரெயினிங்ல அவங்க கூடவே போனோம் அவங்க கூடவே வரணும் ரெண்டு பேர் போவாங்க அவர் என்னை கூப்பிட்டு போனார் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்புக்கு எவனோ ரெண்டு வருஷம் சண்டையை போட்டு கல்ல தூக்கி எரிஞ்சுட்டான் ஓடி போய் அவருக்கு அவர் மேல அதுக்கு ஏதோ ஜோக்க சொல்லிக்கிட்டே போய் அந்த வீட்டுல போய் கழுகிட்டு வந்தோம் அந்த ஒர்க் ஷாப்ல போய் இங்க பாரு கிடைக்க வந்து எப்படி ஆகி சொல்லி அது அதுக்கும் ஒரு பரியாசம் நம்ம ஒரு சிலருக்கு அப்படி ஆவி இருக்கு இருக்கா பரியாசத்தின் ஆவி தமிழ்ல வந்து பரியாசத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு நீதிமொழியில் வேற அர்த்தம் இருக்கு இடும்பு என்ன யாருக்கு அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் பரியாசம் அகந்த அகம்பாவம் இடும்பு அகங்காரமும் இடும்பும் மற்றவனை வம்பு பண்ணிட்டே இருக்கிறார் பரிசையனுடைய முப்பத்தி ஒன்பது கர்த்தர் அவனை நோக்கி பரிசெயராகி நீங்கள் போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது உள்ளம் உள்ளம் எப்படி இருக்கு கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கு நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கு உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றப்படணுமே தவிர உள்ளம் கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைய கூடாது தவறான எண்ணங்களினால உள்ள நிறைச்சிக்கிட்டு வெளியே பார்த்தா ஸ்தோத்திரம் வெளியே பார்த்தா பயங்கர ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி இல்ல நம்ம பரிச பதி செய்யனுடைய ஆவி எப்படின்னா வெளியே பார்த்தா ஸ்தோத்திரங்கிறது உள்ளுக்குள்ள ஐயோ வந்துட்டானா ஸ்தோத்ரன் என்ன பண்றது அண்டவரே அப்படின்னு நினைக்க கூடாது உள்ளத்தினியரங்கமாக கனம் பண்றது மறு கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் விட்டு விடுகிறீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க அதாவது முடிஞ்சிருச்சு எப்படி கொடுக்கணும் தெரியுமா யாருக்காவது பத்துல ஒண்ணு எண்ணிட்டு வந்து கொடுக்கணும் அப்படி அல்ல மத்திய அரசு விசேஷம் உங்களில் ஒருவன் காணிக்க செலுத்த வந்தால் அவன் என்ன செய்யணும் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக அங்கே தானே பலிபீடு முன் உன் காணிக்கையை வைத்து போய் முன்பு உன் சகோதரனு உப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படி இதுதான் தசவாக ஒழுங்கா செலுத்தில முறை யாருக்காவது உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ காணிக்கை செலுத்த வேண்டிய தசவாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ போய் என்ன செய்யும் ஒப்புரம் அதுக்கு பிறகு வந்து நீ தசவ கொடு தசவாக மட்டும் கொடுத்துட்டு கோயிலுக்கே வராமல் உனக்கு சாவுக்கு மட்டும் அடக்கம் பண்றதுக்காக அவங்களும் தசவ பெரிய காரியம் இல்லை தசவ முன்னால நீ ஒப்புறம் வந்து என்ன செய்ய தசவ செலுத்து நம்ம என்ன தசவ செலுத்துறோம் லட்சக்கணக்கில் என்ன செய்யறான் வலது கை கொடுக்கறதை தெரியக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க வலது கை கொடுக்கறத இடது கை தெரியக்கூடாது நான் ஒரு இடத்துல இருக்கும்போது எங்கேயோ இருந்து ஒரு நாள் கேசட் கேட்டு அவன் எனக்கு காணிக்க அனுப்புறேன்னு சொன்னார் சரி அனுப்புங்க அப்போ நான் சென்னையில் ஒருத்திட்ட சொல்லி அந்த காணிக்கை வந்தால் வாங்கி வைச்சு அவர் சொன்னார் காணிக்காக அனுப்புகிறேன் ஏழைகளுக்கு கொடுக்குறதுக்கு அனுசிறேன் நான் இதே அமௌண்ட்டு அனுப்புகிறேன் எப்படி இருபத்தஞ்சாயிரரூபா காணிக்க இருபத்தஞ்சாயூவா ஏழைகளுக்கு கொடுங்க ஐம்பதாயிரரூபா அனுப்புறேன் இது வரைக்கும் அந்த ஆள் கருப்பாக சோப்பான்னு எனக்கு நினச்சியாது ஆ தெரியாது பேசிடுறேன் ஃபோனில் மட்டும் பேசும் பேசுவார் அவர் நம்பர் எனக்கு தெரியாது ஒரே மா வெளியே நினைவு இல்ல பேசுறதே இல்லை தசம் வாங்க நாம் தசவாங்க செலுத்துறது நான் சரியான தசவம் பார்க்கணும்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிறது ரூம்ல வந்து ஆனால் ஒரு மாதத்தில் ஒரு தரமாவது நின்று ஆண்டவரே நான் தசமாவாங்க கொடுக்க போகிறேன் என் தசம வாங்கம் அங்கீகரிக்கப்படணும் யார்த்தையாவது கஷ்டப்பட்டுக்கா எல்லாத்தையும் போய் எழுஞ்சுட்டா அப்புறம் அஞ்சு நிமிஷம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம்னா அது ஊழியக்காரங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் அங்கீகரிச்சுக்குவாங்க யாரோ வர்றோம் பஸ்ஸில் போகிறோம் ஒருத்தர் வந்து பாஸ்லருந்து தசை காணிக்க நம்ம என்ன செய்றோம் வாங்கிடுறோம் யாருன்னே தெரியாது நான் ஒரு நாள் நைட்டு அவசரமாக நான் வந்துகிட்ருக்கேன் தருமபுரிலேருந்து தூத்துக்குடி வர்றேன் வரணும் நைட்டில் பஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சேலம் வந்து இறங்கியிருக்கேன் சேலத்தில் வந்து திக்கு முக்காடிட்டு நிற்கிறேன் பஸ்ஸு கிடைக்குமா நானும் இன்னொரு ஊழியர்காரி எப்படியாவது நம்ம போகணும் டைமிங் குள்ளே ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணுன்ட்டு வரட்டி வரோம் நைட் ரெண்டு மணியாக ஏதோ என்ன பண்ணுறதுன்ற நிற்கிறோம் இந்தா இப்போ மதுரை பஸ் வந்துச்சுண்ணா ஓடி போய் அந்த ஆமினி பஸ்ல ஏறுறோம் அப்படி ஏறின உடனே ப்ரைஸ் எல்லா அப்படின்னா இது பரவாயில்லையே ஒருத்தன் பிரைஸ்ல சொல்றான் சரி அவ்வளோ ரெண்டு பேரும் உள்ள போயாச்சு எங்களுக்கு ரெண்டு சீட் கொடுத்தாங்க ஆமினி பஸ் அவ்வளோதான் பஸ் கிளம்பிடுச்சு டிக்கெட் எல்லாத்தையும் வாங்குறான் எங்க ரெண்டு பேர்த்தையும் வாங்க மாட்டேங்கிறான் எல்லாத்தையும் முந்நூறுவான் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான் எங்க கிட்ட வந்தா வாங்க மாட்டேங்கிறான் எங்க அல்ல என்னங்க எவ்வளவு டிரைவர் உங்ககிட்ட வாங்க கூட சொல்லிட்டார் அப்படின்னா யாருவேன் தெரியாது எனக்கு தெரிய தெரியாது சரி ஓகே போகணுன்னு சொல்லி விட்டாச்சு ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் ஒரு இடத்துல காஃபிக்கு நிற்பாட்டான் அந்த கூப்பிட்டான் ட்ரைவர் உங்களை கூப்பிட்றாரு வாங்க அங்கே போனால் ராஜமரியார் கடைசியில் கேட்டால் அவன் சிபிஎம் விசுவாசி யாருன்னே தெரில டிக்கெட்டும் இருக்குல்ல அவன் சொல்கிறான் கிளம்பும் எத்தனை டிக்கெட் போட்டிருக்கோமோ அது கம்பெனிக்கு அதுக்கு பிறகு வழியில் உள்ள டிக்கெட் ஃபுல்லாக யாருக்கு தான் எங்களுக்கு தான் அது நீங்கள் இறங்கின பிறகு நாங்கள் டிக்கெட் வாங்குவோமா அவ்வளோதான் அவனே கொண்டு வந்து எனக்கு மதுரையில் கொண்டுமே தெரியாது மதுரையில் கொண்டு வந்து இதுதான் சிபிஎம் அதோ இருக்கு பாருங்க இப்போ இப்போ இப்போ இருக்கிற சென்ட்ரல் பை தம்பி தான் இதுதான் இதுதான் புதுசாக வாங்கியிருக்கு இப்படியே வந்தான் வந்து இறங்கி எனக்கு டிவி டிவிலாம் வாங்கி கொடுத்து காஃபி வாங்கி கொடுத்து காலையில் திருப்பி அடுத்த பஸ் ஏற்றி விட்டு போயிட்டான் எங்கே வர்றான் ஆள் நீ எங்கே போனாலும் கத்துற ஆளுகளை வச்சுருக்கிறார் காணிக்க யார் கொடுக்குறாருனே தெரியாது முன்ன பின்ன தெரியாது அதனால் நம்முடைய தசமாவம் முக்கியம் அல்ல தசத்துக்கு முன்னால என்ன இருக்கு ஒரு ஒப்புரவாகுதல் இருக்கு அதனாலதான் பேச்சு செயல் இரண்டாவது தேவ அன்பை இல்ல தேவ அன்புனா என்ன தெரியுமா ஒரு சிலருக்கு தேவன்பு அப்படியா தேவ அன்புனா என்ன தேவனுடைய கத்திர அதே நேசத்தை தான் மேல வச்சிருக்காரு பதிமூன்று ஒன்று யோவான் பதிமூன்று ஒன்று பண்டிகைக்கு முன்னே இசை உலகத்தை விட்டு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடி முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்த முடிவு ஒரு தாய் பாருங்க தன் பிள்ளைய பிறக்கும் அந்த பிள்ளைய எப்படி நேசிக்கிறாளோ அதே மாதிரிதான் அப்படி அவ மறந்தாலும் நான் உன்னை நினைசதில்லை மறக்கிறது இல்லைன்னு தெய்வம் சொல்ற ஒரு குடிக்கார பையன் போய் அவன் மனைவி சொன்னாலாம் இவன் என்ன வேணும் ஏன் இப்படி உண்மனு இருக்கானு இல்ல உங்க அம்மாவை நீ கொண்டாதான் உங்க அம்மாவுடைய இறுதயத்தை எட்டு வந்தாதான் நான் நினைச்சிவேன் இல்ல கொண்டு வந்தாதான் ஏத்துக்கவே இவன் குடிச்சிட்டு போய் நேரம் அவங்க அம்மா வினிஞ்சிட்டான் கொன்னுட்டு வேகமா வெளியே வந்தானான் வந்து ஒரு கல்லுல தட்டி குப்பரை விழுந்துட்டானான் விழுந்துட்டு அம்மான் எங்க விழுந்துட்டு அம்மாவை கொண்டுட்டு அவளை திருப்திப்படுத்துறதுக்காக அம்மாவை கொண்டுட்டு போகும்போது கல் தட்டி தலை விழுந்து கத்தனை தின்னதே அம்மானு அப்ப அந்த அம்மாவோடைய பேசிட்டான் என்ன தம்பி நான் உயிரோடு இருந்தாலும் வந்து உனியை தூக்கி விட்டுருப்பேனே ஐயோயோ போய்ச்சே அப்படில யாரு தூக்கி விடுவா எப்படி இது உலக அன்பு மாம்சன் ஆனா அன்பு நீ பின்மாறி போனாலும் இன்னைக்கு கூப்பிட்டு உனைய கூப்பிட்டு சொல்லுவார் நான் உன்னை நேசிக்கிறேன் சிலுவையில் அரைஞ்சிட்டியா நான் உன்னை நேசிக்கிறேன் அந்த போர்ச்சை குத்திட்டான் அவன் கண்ணிலேயே அந்த ரத்தம் தெளித்து அவனை சோகமாக்குனாரே அதுதான் இயேசுடைய அன்பு முடிவுபரியந்தம் அன்பு சும்மா அன்புன்னு சொல்லிட்டு வேற என்னத்தையும் நீங்கள் எல்லாவற்றிலும் தசம் ஆனால் நியாயத்தையும் தேவ விட்டு விட்டது அன்புக்கு வந்து அடைக்கும் தாள் கிடையாது அன்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது அன்பு பொங்கிடுச்சுன்னா கிளம்பிடுவான் நேசம் மரணத்தை பார்க்கலாம் நாம வந்து ஒன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம உலகத்தை விட்டு இங்க வந்துட்டோம் சபைக்குள்ள சபைக்குள்ள வந்துட்டு இவங்கதான் நமக்கு சகோதரர் விசுவாசிகள் நமக்கு யாரு சகோதரர் சகோதரி இவங்க நல்லது இதுலதான் நீ ஒரு புதிய கோத்தரம் இதுதான் கருத்துடைய கோத்தரம் அங்க விட்டாச்சு எல்லாத்தையும் தூக்கி விட்டாச்சு ஐக்கியத்தில் வந்தாச்சு ஒரே குடும்பம் இப்ப இவங்களுடைய நல்லது சுக துக்கங்கள் என்ன செய்யணும் மேலதான் நீ அன்பு நேசிக்கணும் வைக்கணும் நீங்கள் நியாயத்தையும் தேவன்பையும் விட்டு விட்டித்திலும் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிறி நீதியையும் இரக்கத்தையும் விட்டுவிட்டீர்கள் இரக்கத்தை விட்டுவிட்டாய் விசுவாசத்தை விட்டுவிட்டாய் ஆனால் எதை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க தசவாக மட்டும் கொடுத்துட்டே இருக்கீங்க குடிகாரம் கூட தசவாக கொடுக்குறான் தெரியுமா குடிகாரம் கூட தசவாகம் கொடுக்குறான் அவன் எங்கேயோ படிச்சிருக்கான் தசவ பாகங்கிறத அதனால அவன் எதை கொடுத்துக்கிட்டு இருக்கான் தசவாக கொடுத்துருக்கான் அது என்ன பிரயோஜனம் கத்திர இறக்கம் பாராட்டினாலும் அவனை ரட்சிக்கலாம் தசவாக முக்கியம் அல்ல நீதி இறக்கம் முக்கியம் விவாசத்தை காத்துக்கொள்ளாம தசவபாக இருந்து என்ன பிரயோஜனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை ஊழியர்களை நேசித்தேன் தசவபாக இது முதல் எனக்கு கிரீதியின் கீழ வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியா இருக்கு மட்டும்தான் என்னது ராஜம்சவம் கொடுத்தசம் இந்த அஞ்சு சப்ஜெக்டும் மேஜர் நீ லாங்குவேஜ் தான் என்னது இதை விட்டு அதை மட்டும் கவனமா இருங்க அடுத்ததாக பனிரெண்டு முப்பத்தி எட்டு பரிசெயர் அடையாளம் கேட்டார்கள் வீதப்படுகிற சிலர் அவரை நோக்கி போதகரி உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் ஏன் வேற ஏசுதான் சொன்னாரு எவ்வளவு அடையாளம் நான் காட்டியிருக்கேன் இப்போ ஒரு சிலர்லாம் பார்ப்பாங்க இந்த பைபிளில் கூட கதாவை நான் இப்படி திறக்கிறேன் எனக்கு சரியான ஒரு வசனம் சொல்லு என்ன வசனம் வந்து நிற்கும் என்ன வசனம் வந்து நிற்கும் யோதாசு நான் கொண்டு செத்தான் சி இன்னைக்கு சகனமே ஜரியில்லை வேற வசன அதை நீயும் செய்வாயாக அடுத்த வசனம் நீ இப்படி நீங்க கூடாது அடையாளம் கேட்டு கூடாது ஒரே அடையாளம் மனுஷகுமாரி அடையாளத்தை அடையாளம் வேணும் வசனத்தை வேணுமா நீ அடையாளமாய் மாற வேண்டும் நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே அடையாளங்களா இருக்கும் ஒரு சிலர் அடையாளம் வேணும் அடையாளம் வேணுமா அவருடைய சீஷர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார் வசனத்தை கேட்டு இடரல் அடைய கூடாது வசனத்தை கேட்ட உடனே நீங்க என்கரேஜ் இப்ப நான் இப்ப சுத்திட்டு வசனம் சொல்லிக்கிட்டே வரேன் உடனே பாத்தியா இந்த ஆளு எனக்கு சொல்லிட்டாரு ஆமா அப்படின்னு எடுக்க கூடாது வசனத்தை கேட்டு நீ என்ன செய்யக்கூடாது இந்த சுத்திரி பூட்டத்துக்கு வந்து நீ எடரக்கூடாது இந்த சுத்திரி பூட்டத்தில் வந்து நீ ஒரு ஸ்டெப் முன்னாலே வரணும் தோத்திரம் தோத்திரம் என்கிட்ட பேசுனீங்க என்னை சுத்தி இந்த விஷயத்துல நான் போல குழப்பமாவே இருந்தேன் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படித்தான் நீ எடுக்கணும் நான் அதுக்கு பின்னால சொல்றேன் இடரல் அடையிறீங்களா இடரல் எவன் மூலமாய் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ அது இருக்கட்டும் ஆனா நீ எடறி என்ன பிரயோஜனம் நல்ல விசுவாசிகள் கூட ஒரு சின்ன காரியத்தில் டக்குன்னு எடறி யோகான் சாணகனை பத்தி தெரியும் ஒருவனும் யாரை காண போன யாரை பார்க்க போனீர்கள் ஆனா கடைசியில யோகன் இந்த யோகான் சானகனுக்கு இவனை சிறைச்சாலையில் போட்டு கொஞ்ச நாள் எசு கண்டுக்காம விட்ட உடனே டவுட் வந்துருச்சு யார்டு ஆளுநா ஏசுல சிறைச்சாலையில இருந்து ஆள் அனுப்பி கேட்டான் வருகிறவர் நீர் தானா இல்லாவிட்டால் வேறொரு வரை நான் காத்திருக்க வேண்டுவான் என்ன பையான் அதுக்குள்ள பின்வாதி ஜெயில போயிருக்கான் அதுக்குள்ள என்ன கண்டிஷன் வந்துட்டான் உடனே சொன்னாரு நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் அவன் கிட்ட போய் சொல்லுங்க குருடர் பார்வையிடுகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் என் நிமித்தம் இடர் அடையாது இருக்கிறவன் பாக்கியம் போய் சொல்லு அது பிறந்த அவன் அமைதி அவனுக்கு டவுட் வந்துருச்சு இவரு பாட்டுக்கு என்னையும் ஜெயில போட்டாங்க இவர் ஒன்னும் கண்டுக்குல்ல இவன் என்ன நினைச்சானா ஜெயில உடச்சு தீட்டு வந்துருவாரு என்னன்னு தெரியல ஆஹா நீங்க சத்தியத்தின் நிமித்தம் இடல் கூடாது அதனாலதான் பேரிடர் பேசும்பொழுது ஏசுன இடத்துல எல்லாரும் உன் நிமித்தம் இடல் அடைந்தாலும் நானும் மாட்டேன் இடல் அடைந்தானா இல்லையாங்கிறது முக்கியமல்ல ஆனா அவன் வாயிலிருந்து அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை சொன்னான் வாசிங்க எாரடைந்தாலும் ஆண்டவரே நான் நிமித்தம் இடல் அடையு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு அவருக்கு பிரதியுத்தரமாக உமத நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையத்திலும் நீ இடல் அடையக்கூடாது எந்த உபதேசத்திலும் நீ இடல் அடையக்கூடாது எந்த இன்சிடண்டையும் நீ இடரடைய கூடாது என்னை போன்றவன் ஓடி போவானோ சோத்ரம் அடைஞ்சி பிரேக் அடிக்கவே கூடாது அவர்களை நோக்கி பரிசையிர் சதுசையிர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார் இது என்ன மாவு புளித்த மாவு பரிசையருடைய உபதேசத்தை குறித்து இயேசு பேசும்பொழுது அதுக்கு வச்சிருந்தேசு பேர் என்ன தெரியுமா அடிக்கடி இப்படி பேசினவுடனே குழப்பம் ஒரு அப்பம் கொண்டு வர இந்த மாவுலாம் கதை சொல்றாங்க அவர் சொன்னது புளிச்ச மாவு நீங்க யாருமே வினிகராக இருக்க கூடாது இங்க உட்காந்து இருக்கிற விசுவாசிகள் யாருமே வினிகர இருக்க கூடாது கொஞ்சம் ஜாத்தா போதும் என்ன ஆயிடும் ஒரு நைட் போதும் காலையில் நிறைஞ்சிரும் இது ஒன்று இருக்கும் இந்த உரம் ஊத்தி விட்ட பிறகு சும்மா எங்கெல்லாம் போது பாருங்க உங்களுக்குள்ள இந்த புளித்தம்மாவு உபதேசம் இருக்கா புளித்தம்மாவு இருக்கா என்ன புளித்த மாவு ஒன்னு குறைந்த அஞ்சு எட்டுல புளித்த மாவு என்ன புளித்த மாவு படைய புலித்த மாவுடி அல்ல துர்குணம் பொல்லாப்பு அர்த்தம் சொல்றாரு பரிசுடைய புளித்த மாவுனா துர்குணம் துர்குணம்னா சரியான அர்த்தம் ஜென்மஸ்வாவம் என் தாய் என்னை துர்குண பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் அது ஜென்மஸ்வாவம் ஜென்மாவம் புளித்தமாவும் நமக்குள்ளவங்களுக்கு தீங்கு செய்வது நமக்குள்ள புளித்தமாவும் இருக்கா எதையாவது பழைய கதையே பேசிட்டு இருக்கிறது பழைய கதை என்னைக்கு நடந்தது அது நடந்தது இது நடந்தது அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்க அழிச்சிரு உடனே அழிச்சிரு தேவையில்லாத அழிச்சிருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்தத்திற்கு ஆகியும் தள்ளி விடுவது நியாயமாய் என்று கேட்டார்கள் இந்த பரிசு என்னுடைய ஆவியை ஒருத்தனை வந்து பார்த்து பேசிட்டு ப்ரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க அவன் எப்படி இருக்கான் என்ன பேச போறான் ஒருத்தனை செக் பண்ற மாதிரியே நீ என்ன செய்யக்கூடாது பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்க என்ன எதுக்கு ஜோதிக்க வந்தாங்களா மனைவியே தள்ளிவிடலாமா இப்ப சிபிஎம்ள்ள இப்படி ஒரு ஆவி வந்திருக்கு நாங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனோம் ஆபீஸ்ல இப்பொழுது திருமணங்கள் பதிவு திருமணங்கள் கட்டாயமாக்கப்பட்டதுன்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க ஒருத்த வந்து கேக்கிறான் விவாகரத்து இங்க பண்ண முடியுமாங்க அப்படின் எப்படி இருக்கும் அவன் போயா கோர்ட்டுக்கு போய் ஒரு இடத்துல ஒருத்த வந்து கேட்கறான் நீங்களே எழுதி முடிச்சு விட்டுருங்க நான் சொன்னேன் இதுக்காக பாஸ்டர் ஆகிருக்கேன் நம்மளே எழுதி முடிச்சு விட்டுருமா இவனை பிரிச்சு விட்டுருமா இவளை பிரிச்சு விட்டுருமா நான் சொன்னேன் இதுக்கு நான் பாஸ்டர் ஆகல அநேகருக்கு எப்படிதான் ஒன்னு செத்தாவது போக மாட்டாங்களான்னு பாக்கிறான் இல்ல ஓடியாவது போயிடுவாங்களு எப்படியாவது தள்ளிவிட்டு கை கழிவு இல்லாம எந்த முகாந்திரத்தினால் ஆகியும் புருஷனை தள்ளிவிடலாமா மனைவியை தள்ளிவிடலாமா அப்படிங்கிற அந்த சிந்தியை வரக்கூடாது ஒரு பெற்றோர்கள் சொல்றாங்க என் பையனுக்கு ஒன்னையை கட்டினதுக்கு வேற யாராவது கட்டி இருக்கலாம் இப்பவும் நீ போயிட்டா நான் இன்னொரு கல்யாணம் கட்டி வைப்பேன் நீ பயப்படுத்த வார்த்தைகள் என் பிள்ளைக்கு வேற ஏதாவது கட்டி இருக்கலாம் சரி அது முடிஞ்சு போச்சு கட்டி ஆச்சு இப்ப நீ செத்திரிட்டு போயிட்ட விளைவிக்கும் போதே நான் இன்னொன்னு கட்டி வைப்பேன் புத்தி பாத்தீங்களா நம்ம எல்லாம் விசுவாசிகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து பேசக்கூடாது கத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார் அதனால தான் கடைசி காலத்தில் சில விசுவாசிகள் பயங்கர வேதனையோட ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவனையும் நேசிக்கிறாரு அவன் செஞ்ச தப்பையும் கிளியர் பண்ணணும் என்ன பண்றது போட்டு போட்டம் வண்ணாருடைய சவுக்காரம் போல அக்னி போல பொட்டமிட்டு போட்டு உருட்டிடுறாரு அவனை செத்தான் இல்லைன்னு சொன்னா அவனை கைய கழுவிட்டு அவன் நரகத்து போயிடுவான் அதனால அவனை போட்டு கொண்டு வரார் அக்ில விட்டு அதனால பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் தங்களுக்கு கேடுண்டாக அவர்கள் தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் அவனால பெறாமல் தங்களுக்கு கீடு விட்டார்கள் எடுக்கிறதுக்கு நீங்க டக்குன்னு கீழ்படினும் இன்னைக்கு சாயங்காலம் இப்போ நான் கூட்டத்துக்கு கிளம்பினேன் பாட்டுலாம் இங்க தொடங்கிருச்சு வேகமா வெளியே வரப்பறம் வந்துச்சு சரி என்னன்னு அட்டன் பண்ண எனக்காக ஜோம் பண்ணுங்க பாசாங்க ஒரு சிஸ்டர் நான் முந்தி இருந்து இடத்துல உள்ளேன் என்னன்னு கேட்டேன் நான் இன்னைக்கு நகையை எனக்கு கிருமைக்காக ஜோம் பண்ணு அந்த சிஸ்டரு ஏற்கனவே அழகா இருக்கும் ஆனாலும் நல்லா ஆவில் நிரம்பி இங்கிருந்து அங்க போயிட்டு அங்கிருந்து இங்கே போய்டும் அது பாட்டும் சுத்திட்டு வரும் ஆவில் நிறைஞ்சு குதிச்சு உருண்டு பாரண்டு எழுந்திச்சு ஆனா நகையை மட்டும் என்ன செய்யல பாட்டி களத்தாமலேயே ஓடிக்கிட்டே இருந்துச்சு பயங்கரமான சிக்கா கலத்தவே இல்லை மகா பயங்கரமான சிக்கு கலத்தவே இல்லை நான் நினைச்சேன் சரி ஆவியானவர் பேசினா பேசிட்டு இன்னைக்கு அவங்க திடீர்னு போன் எடுத்து கலத்திட்டேன் எனக்காக ஜோம் பண்ணுது பரவாயில்ல இதுதான் சிபிஎம் குட் நியூஸ் இதுதான் அப்படிதானே தேவ ஆலோசனையை நீ தள்ளிவிடக் கூடாது தேவ ஆலோசனைக்கு நீ கீழ்படணும் உடனே என்னசா நடக்கணும் தாமதிக்கவே கூடாது உடனே நீ கலத்த வேண்டியது கலத்தணும் தூக்கி எரிய வேண்டியது எரியணும் கத்தரை நோக்கி நீ போயிட்டே இருக்கும்பொழுது இதெல்லாம் உன்னை விட்டு வெளியிட்டே இருக்கணும் அந்த பிரசன்ஸ் போகும்போது நீ உனக்குள்ள தானாவே எல்லாம் விளைகிறோம் அதிகாரத்தில் அவனை விசுவாசித்ததுல யாராவது விசுவாசித்தது உண்டா விசுவாச ரொம்ப கஷ்டம் அற்புதங்களை துணிந்து நிக்கிற கூட்டம் கம்மி பனிரெண்டு பதினாலு அப்பொழுது வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் எப்படி இருக்கு வெளியே போய் அவருக்கு ஆலோசனை பண்ணாங்க ஜீவி இருக்க கூட காரணம் என்ன தெரியுமா அவருக்கு அவங்க பிரசங்கத்துல தங்களை பேசுறாரு சிலருக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் இவங்க என்ன நினைச்சு அடிக்கிறாரு பேசுறாரு எனக்கு தான் பேசுற எனக்கு தான் இந்த ஆள் பேசுறாரு சொல்லக்கூடாது எனக்கு தான் கத்தர் பேசுறாரு இதுக்கு ஒரு ஊமை சொல்ற ஒரு பாயிண்ட் சொல்றேன் மத்தையோ இருபத்தி ஒன்னு நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு பிரதானியும் அவருடைய குறித்து ஓவியங்களால தான் பேசுறாரு அப்படின்னு கேட்டு நீங்க என்ன செய்யணும் ஒரு நல்ல விசுவாசி எப்படி எடுக்கணும் ஒரு சரியான ஊழியர்களை எப்படி எடுக்கணும் சொல்லுங்க அவரு தங்களை குறித்து தான் ஊமைகளாய் பேசுகிறார்கள் என்பதை பரிசேகர அறிந்து உடனே அவரை பிடிக்க வகை தேடினார்கள் அன்னைக்கு பிடிச்சு சிலுவையில் அடிச்சிடலாம் இன்னைக்கு பாசி சிலுவையில் அடிக்க முடியாது அவரை மாற்ற வகை தேடலாம் இது வந்து காக்கா கூட்டங்க அடுத்த மரத்துக்கு போய்டும் இது ஒன்னும் பயப்படாது இந்த மரம் இல்லைன்னா இந்த மடம் இல்லாவிட்டால் இன்னொரு மடம் சந்தை மடம் போயிட்டே இருப்பான் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் உனக்கு தான் கேடு உனக்கு தான் நஷ்டம் உனக்குதான் நீ அவரை பிடிக்க வகை தேடாதே அவரை சிலுவையில் அடிக்க கொலை செய்ய வகை தேடாதே ஈஸியா மாத்திரலாம் ஆனா மாத்துறது ரொம்ப சிலுவையில் அறையறது ரொம்ப சிம்பிள் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஆனா ஜனத்துக்கு எவ்வளோ ஜனங்களுக்கு அந்த சத்தியம் கேட்க முடியாம போயிடுச்சு அதே மாதிரிதான் உனக்கும் வரும் அதனால கொலை செய்ய வகை தேடாதே மத்திய இருபத்தி இரண்டு பதினஞ்சில் அப்பொழுது பரிசு போய் பேச்சிலேயே பேச்சில பிடிக்க பேச்சில வச்சுக்கலாம் பேச்சு பிடிக்கணும்னு கண்டுபிடிச்சா என்ன எப்படி என்ன பேசுற சீதி போட்டு கேட்டுக்கலாம் நம்ம பேசுறோம் நமக்கு பயம் இல்ல மடியில கன இருந்தான் வழிய என்ன இருக்கும் பயம் ஐயோ இப்ப நமக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது முப்பத்தி நாலு பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார் என்னது ரபி பட்டம் போய் என்ன பட்டம் வந்துருச்சு ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அவர் அந்த பரிசையனுடைய வீட்டில் பந்தி இருந்தார் போதும் ஒருவன் இவனுக்கு முப்பத்தொம்பது அவரே அடைத்த பரிசையின் அதை கண்டபோது இவர் தீர்க்க தரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னால் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார் இவள் பாவியாய் இருக்கிறா என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் தவறான அபிப்பிராயத்தோடு என்ன பண்றது தவறான அபிப்பிராயங்களை வச்சுக்கிட்டு நம்ம செயல்படவே கூடாது மூணாம் அதிகாரம் சீக்கிரம் சொல்றேன் அதிகாரம் முதலாம் அவசரம் ஒருவன் இருந்தான் இந்த பரிசையன் நல்ல போஸ்டிங்ல உள்ள ஆளு ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பயம் பகல்ல போனா பிரச்சனையாயிடும் அதனால எப்ப வந்தானா இயேசு நேரத்தில் வந்தான் நீங்க இந்த என்ன சத்தியத்தைப்ப நீ மறுபடியும் மறுபடியா நீ நாலாம் வசனத்தில் ஆழமான சத்தியங்கள் சும்மா வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு பயப்படக்கூடாது சொந்தக்காரன் என்ன நினைப்பான் வேலைகள்ல என்ன நினைப்பாங்க சொந்த மற்றவங்க என்ன நினைப்பான் மற்றவன் நினைக்கிறதுக்காக இப்படி ஹோட்டலுக்கு போற நான் சொல்றேன் ஹோட்டலுக்கு போறீங்க நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் மெனுவை பார்த்து கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்களா இல்லையா என்னங்க ஹோட்டல்ல பதினஞ்சு பேர் உட்காந்துருக்கான் அதனால இங்கே சாப்பிட முடியாது நம்ம ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படியே போவீங்க அவன் அவன் கையில இருக்கிற காசுக்கு அவன் அவன் தன்னுடைய வசதிக்கு மாதிரி தன்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாங்கி சாப்பிடறான் அடுத்து நாலடியில் நீ உட்கார்ந்துருக்கேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சாப்பிடறேன் மானம் எப்படி போவோம் மரியாதை போயிடும் நம்மள கனம் பண்ண மாட்டாங்க கனம் பண்ண கூடாது இந்த மார்க்கெட்டில் வந்த பிறந்து நீ கனவீனமா மாறணுங்கிறதான சத்தியமே பெருமை ஆகணும் தியாகம் பண்ணணுங்கிறதான சத்தியம் யோவான் ஒன்பது பதிமூன்று குருடனால் இருந்து அவனை பரிசீலனை கொண்டு போனார்கள் இப்போ ஒரு குருடனுக்கு சுகம் உண்டாயிடுச்சு அவன்கிட்ட போய் அவனை போய் பரிசெயிண்ட விட்டாங்க அவங்க கேட்டாங்க நீ எப்படி பார்வையடைந்தாய் உடனே அவன் சொன்னா நான் எப்படி இப்படி பார்வையடைஞ்சேன் அப்படியா திருப்பி அவங்க அம்மாட்ட போய் கேட்டாங்க இவன் எப்படி பார்வையடைந்தான் இல்லங்க அவன்டே கேளுங்க திரும்பி இவனை கூப்பிட்டாங்க நீ எப்படி பார்வையடைந்தாய் அவனு சொன்னால் என்னத்துக்குங்க திரும்பி திரும்பி கேட்குறீங்க நீங்கள்லாம் அவருடைய சீசராக மாற போறீங்களா அப்படின்னு உடனே அவனை பிடிச்ச அடித்து தள்ளி விட்டான் இவன் கேட்குறதுன்னு தெரியுமா திரும்ப திரும்ப கேட்கறது சில வீட்டில் கூட ஒரு சிலர்லாம் அப்படி ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப நிச்சவாங்க காலையில் கேட்கறது சரி போயிட்டு வாங்கன்றது போயிட்டு வந்த பிறகு ஆமாம் இந்த காலையில் நேரத்து பேசிட்டு இல்லையா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க திரும்ப இந்த திரும்ப திரும்ப கேட்கிற ஆவி ஊழியக்காரங்களுக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும் விசுவாசிகளுக்கு இருக்கும் இருக்கா ஒரே காரியத்தை இந்த போலீஸ்ல இப்படித்தான் கேப்பான் ஒரு நாள் என்கொயரி பண்ணுவான் புல்லா விசாரிச்சவான் அவ்வளோத்தையும் அப்படி பைகாட் பண்ணிடுவான் அதே கேள்வியை அடுத்த நாள் கேட்பான் இவன் உடனே என்னத்தையோ இவனுக்கு இப்படித்தான் கேட்கிறான்னு தெரியாதா அது நான் வந்துகிட்டு போதுமா நேத்து நீ சொல்லையே வந்து இருக்கும் போதுன்னு இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அடுத்த நாள் காலையில் வருவான் இப்படி ஒன்னு ஒன்னா போட்டு கேட்டுட்டே இருப்பான் அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டுல இப்படித்தான் போலீசன் கோரிதான் நடந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு எங்கேயே போனாய் எங்கேயே நின்றாய் எங்கேயே வந்தாய் சரி திருப்பி சொல்லு எங்க போனாய் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப கேக்குறீங்களா அப்படி ஆவி இருக்கா அவங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க என்ன பேசுனீங்க திருப்பி ஒரு நாள் கழிச்சு கேப்பாங்க போனீங்களா என்ன கேட்டீங்க அதிகமா கேட்கறது மனைவி மாதிரி தான் போனீங்கள அதுலி கிடைக்குமா கடைசியில் அவனை புறம்ப தள்ளி பயங்கரமா இவங்களுக்கு திரும்பி திரும்ப திரும்ப திரும்ப கேட்கறாங்க ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் என்றார் விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்கள் ஒரு சிலருக்கு தங்களுடைய ஸ்தானத்தை விட முடியாது அதான் ப்ராப்ளம் தங்களுடைய மகிமை தங்களுடைய மேன்மை தங்களுடைய பெருமை தங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் விட முடியாது சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷ ரூபம் அடிமையின் சாயலாய் மாறி மனுஷ ரூபத்துல உள்ள வந்தார் அப்படித்தான் சொல்லிருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு இங்க வந்துட்டு ஸ்தானம் போயிருந்தா எந்த ஸ்தானம் போனா அதை பற்றி நீ கவலையே போடக்கூடாது ஸ்தானம் போயிருன்னு சொல்லிட்டு சத்தியத்தை விட்டுற முடியுமா நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார் அவங்களுக்கு தங்களுடைய ஸ்தானம் தான் முக்கியம் தங்களுடைய மானந்தான் முக்கியம் தங்களுடைய மதிப்பு தான் முக்கியம் தங்களுடைய மரியாதை தான் முக்கியம் தங்களுடைய கௌரவம் தான் முக்கியம் தங்களுடைய பிரஸ்டீஜ் தான் முக்கியம் தங்களுடைய ஈகோ தான் என்னதே முக்கியம் குடும்ப சமாதானம் முக்கியம் இல்லை யார் பெரியவங்களுக்கு முக்கியம் இப்படி தான் சண்டையை போட்டு என்ன செய்யல குடும்பம் பிரிஞ்சிருது நம்ம கொஞ்சம் தாழ்த்தல் எல்லாரும் கண்களை மூடுவோம் பரிசையனுடைய ஆவி இன்றைக்கு பலிபடத்தில் வைக்கப்படட்டும் பரிசையனுடைய ஆவி இன்றைக்கு பானபலியாகி வைக்கப்படட்டும் பரிசையனுடைய ஆவி இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து வெளியே போகட்டும் பரிசையனுடைய எண்ணமோ பரிசையனுடைய செயல்களோ நமக்குள்ளே வேண்டாம் இந்த ஸ்வாவம் இதில் எது இருந்தாலும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம் என்று அர்த்தம் பரிசையர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த கூட்டத்தால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கா நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட நபர் நீ விரியனாக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இரண்டாவது உபவாசம் சரியாக இருக்க வேண்டும் தசமபாகம் சரியாக இருக்க வேண்டும் நீ வாக்குவாதம் பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது மற்றவர்களை ஒப்பிட்டு பேசக்கூடியவனாக ஜபிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது உனக்குள்ளேயே ஜபிக்கிறவனாக இருக்கக்கூடாது குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய நபராக இருக்கக்கூடாது பரியாசம் பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது பொருளாசைக்காரனாக இருக்கக்கூடாது உன்னுடைய உள்ளம் தேவன்பினால் நிறையனுமே தவிர கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைய கூடாது இந்த மார்க்கத்துல வந்த பின்பு உன்னுடைய கண்கள் தெளிவா இருக்கணும் நீ குருடனாக இருக்கக்கூடாது தசமபாகம் மாத்திரம் முக்கியம் அல்ல அதோடு விசுவாசம் நீதி அன்பு இறக்கம் நியாயம் மிகவும் முக்கியம் நீ இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு இவ்வளவோ சத்தியம் இருக்கும் பொழுது இன்னும் கத்திர எனக்கு அடையாளம் கொடுக்கணும்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நீ இந்த சத்தியத்தில் எந்த சூழ்நிலையிலும் நீ இடர்லடைய கூடாது நீ ஒரு புளித்தமாவை உனக்குள் வைத்துக்கொள்ளக்கூடாது துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் ஜென்மஸ்வாவத்தையும் வைத்துக்கொண்டு சபையில் நீ கிரியை செய்யக்கூடாது மனைவியை தள்ளிவிடலாமா புருஷனை தள்ளிவிடலாமா மருமகளை தள்ளிவிடலாமா அப்படிப்பட்ட சிந்தை உனக்குள் வரக்கூடாது ஞானசானம் எடுக்க நீ காலதாமதம் பண்ணக்கூடாது தேவனுடைய வார்த்தையை நீ அவிஸ்வாசிக்கக்கூடாது மற்றவர்களை கொலை செய்ய பகைக்க வகை தேடக்கூடாது மற்றவர்களை பேச்சில் பிடிக்க பல காரியங்களை அவர்கள பேசக்கூடாது தவறான அபிப்பிராயங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது துணிந்து பகலிலே கத்தரை நீ பின்பற்ற வேண்டும் உபதேசம் தெரியாதவனாக இருக்கக்கூடாது ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப பேசுகிறவனாயிருக்க கூடாது முன்னைய ஸ்தானம் போய்விடும் என்று சொல்லி சத்தியத்தில் நடக்காமல் விலகி போகக்கூடாது இப்படிப்பட்ட பரிசைனுடைய சுவாபங்கள் கிரியைகள் செயல்கள் ஏதாவது எனக்குள் நமக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தால் கதாவே அதை மன்னியும் என்று எல்லாரும் வாயை திறந்து கேட்போம் ஆமன் இன்றைக்கு பரிசையனுக்கு ஒரு முடிவு இயேசுவை சிலுவிலே அரைகிற வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு முடிவுக்கு வரட்டும் எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடலாம் சில நிமிடங்கள் நாம் தேவ சமூகத்தை பயன்படுத்துவோம் ஆமாம் கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைமு நம்ம அதை அங்கங்கே பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இந்த பரிசையனுடைய இருபத்தி ரெண்டும் இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒன்று ரெண்டு குறைவாக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒன்று ரெண்டு காரியங்கள் நாம் தோல்வியுள்ளவர்களாக இருக்கலாம் சிறிதோ பெரிதோ பாவம் பாவம்தான் அந்நீதியெல்லாம் பாவம் தான் கத்துடைய சமூகத்துல ஊர்களோடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இவைகளுடைய முடிவு நானே சிலுவையிலே இயேசுவை அரைகிறவனா இருப்பேன் ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இன்றைக்கு பரிசையனுடைய காரியங்கள் எல்லாம் பலிபிடத்துல வைக்கிறேன் சுட்டெரித்து அதிலிருந்து எனக்கு விடுதலையும் ஜெயத்தையும் பரிசுத்தையும் தாரோம் எல்லாரும் வாயத்திற்கு கேட்கலாம் எந்தீவியமும் வேண்டாம் ஆவி வேண்டாம் ஆவி வேண்டாம் பரிசு செயல் வேண்டாம் பரிசேனுடைய ஊழிய வேண்டாம் என்னுடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறேன் நான் அதை பலிபிடத்தில் வைக்கிறேன் அறிக்கை என்பது ஒரு துண்டித்து ரத்தத்தை சிந்தி தோலை உரித்து அவசியம் எரிந்து போட்டு கண்டங்கண்டமாய் வெட்டி விரகுக்கு மேல அடுக்கி வைப்பதை காண்பிக்கிறதே இருதயம் குத்தப்பட்டு இருதயம் நொறுக்கப்பட்டு உள்ள தோல்விகளுக்காக மனஸ்தாவப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது இனி எனக்கு இது வேண்டாம் சும்மா சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஊழியம் ஜீவியம் இவைகளில் பரிசையனுடைய அநேக குணங்களை நான் உணர்கிறேன் என்னுடைய உச்சந்த உள்ளங்கால் மட்டும் எலும்புல நரம்புல ஊனல சதையில ரத்தத்துல ஆண்டவரே பரிசையனுடைய பல போராட்டங்களை உணர்கிறேன் என்னுடைய எண்ணம் நினைவு சிந்தை கிரியை தோற்றம் உணர்வு வாஞ்சை விருப்பம் இதுல அநேக பரிசையனுடைய போராட்ட ஆவிகளை காண்கிறேன் சரியான அறிக்கை செஞ்சுட்டு உட்காருங்க பிசாசு ஓடும் வியாதி சுகமாகும் இலைப்பாறுதல் சமாதானம் உண்டாகும் ஒப்புரவாகுதல் உண்டாகும் உன்னுடைய இருதயம் ஒரு பழிங்கிக் கொப்பமான நீரோடை போல மாறிவிடும் போல மாறிவிடும் ஒரு பரிசையனுடைய ஒரு தன்மை இருந்தாலும் நீ பரிசேன்டா ஒன்பது இருந்தாலும் பரிசேன்டா பரிசையன் வேண்டாம் சிலுவையில் அறைகிற வாழ்வு வேண்டாம் தூக்கி ஆணி அடிக்கிற அந்த வாழ்வு ஊழியம் வேண்டாம் அக்கினி இறங்கட்டும் கத்தர் மன்னித்ததின் அடையாளம் அபிஷேகம் அதோட பரிசையன் மண்ணாய் போய் விடுவான் சாம்பாய் போய்விடுவார் கொஞ்ச நேரம் கத்து ஆவியான இடம் கொடுப்போம் அவர் நமக்குள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது அக்னி நான் உத்தரவு அருள்வம் அக்னி இறங்காவிட்டால் உன்னுடைய பலி பொருள் அங்கீகரிக்கப்படவில்லை அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சாதாரண அபிஷேகம் போதாது அக்கினி அபிஷேகம் நம்மை சந்திக்கட்டோம் அங்கீகரிப்பார் சந்தேகப்படாத சந்தேகப்படாத கத்தர் உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அதற்கு உன்னை ஆயத்தைப்படுத்தத்தான் இந்த சுத்திகரிப்பு அலே லூயா உன் மூலமாய் சொல்லப்பட்ட உனக்காய் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றத்தான் கத்தர் உன்னை ஆயத்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் Balibidathil ennay baranay Padaikindu nae innda velaay Adiyanay thiru sitham bool Ondu naadathirume Adiyanay thiru sitham bool பரணே படைக்கின்ற நீந்த வேளை அடியனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே அடியனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே ஆலோ ஆமா நீங்க சரியான விதத்தில் உணர்ந்து சரியான விதத்தில் அறிக்கை செய்து சரியான விடுதலை நீங்கள் பெற்றால் உங்களுடைய சரீரங்களில் உள்ள வியாதி விலகும் பிசாசு விலகும் போராட்டம் துக்கம் சஞ்சலம் எல்லாமே நீங்கிடும் இந்த போராட்டங்கள் நிமித்தம் இப்படிப்பட்ட தாக்குதல் அதுவும் சேர்ந்து போயிடும் பிசாசு வெளியே போகும்போது அந்த கூனியான தன்மையும் வெளியே போயிருச்சு அது போல நீ நிமிந்து நிக்கலாம் இப்போது சரியான ஒரு அக்னி வரும்பொழுது இதெல்லாம் விலகிடும் எத்தனை பேர் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் என்னை தொட்டு என்னை ஆசீர்வித்து என்னை விடுவித்து ஒரு அக்கணி நான் நிரப்பி அனுப்ப விடுதலையோடு போக வேண்டும் ஒரு ஜெயத்தோடு போக வேண்டாம் அக்கனியாய் வெளியே போக வேண்டும் அமேன் என்னை பலியாய் வைத்தேன் ஏளோ என்னை ஏத்துக்களோம் என்னை பலியாய் வைத்தே ஏளோ என்னை ஏத்துக்களோம் என்னை பலியாய் வைத்தே ஏளோ என்னை ஏத்துக்களோம் ஆமென் என்னை பலியாய் வைத்தே ஏளோ என்னை ஏத்துக்களோம் என்னை பலியாய் வைத்தே ஏளோ என்னை ஏத்துக்களோம்